அனைவருக்கும் வணக்கம் நற்றின சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவிலிருந்து எஸ் இனுவேல் இந்த நாள் தலைப்பு தனி மனிதனுடைய நிலை எழுத்தாளர் ஒருவர் தன் சிறுவயது மகனிடம் உலகப் படம் ஒன்றை காட்டி இது என்ன படம் சொல்லு என்றார் சிறுவன் உலகப் படம் என்றான் அது எப்படி இது உலகப்படம் என்று உனக்கு தெரியும் என்று தந்தை கேட்டார் அவனோ வட்டமாக பந்து மாதிரி இருந்ததால் இது உலகப்படம் என்று எனக்கு தெரியும் என்றான் உடனே எழுத்தாளர் அந்த உலக மடித்து துண்டுகளாக கிழித்து சிறுவன் கையில் கொடுத்து இந்த உலகப் படத்தை சரி செய்து கொண்டு வா என்று கூறி அனுப்பி வைத்தார் எப்படியும் மகன் அந்த உலகப் சரி செய்து கொண்டு வர நெடுநேரம் ஆகும் அதுவரையாவது நிம்மதியாக எழுதலாம் என்று எழுத ஆரம்பித்தார் சற்று நேரத்துக்குள் சிறுவன் அப்பா இந்த உலகப் படத்தை நான் சரியாக்கிவிட்டேன் என்று தந்தையிடம் கொடுத்தான் அவரால் நம்ப முடியவில்லை அது எப்படி இவ்வளவு சீக்கிரம் இந்த உலகப் படத்தை என்றார் அவனோ இந்த தாளின் பின்பக்கத்தில் ஒரு மனிதன் இருந்தான் நான் அந்த மனிதனை சரிசெய்தேன் உலகம் சரியாகிவிட்டது என்றான் ஆம் ஒவ்வொரு தனி மனிதனும் சரியானால் உலகம் சரியாகிவிடும் அந்த ஒவ்வொரு மனிதனும் சரியாக தன்னம்பிக்கை மூலதனமாக வேண்டும் நன்றி